அருக புரிந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்று நான்காம் நிகழ்ச்சியாக இசை பேரறிஞர் தருமபுரம் சுவாமிநாதன் அவர்களின் திருமுறை நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது திரு குமார் அவர்கள் திருவிளக்கேற்றி இன்றைய நிகழ்ச்சியில் துவக்கி வைப்பார்கள் போ Ha huh? ல்லை ஆன ஒத்தூர்மேய ஒளிமடுவாழ் அங்கை குணங்களே எத்தாதார் இல்லை தறி தறி umai umma kunangale nana nandana radanana karnana karenan nana radana radanana radanana radanana radanana ந்தாயன குண்டுடி தார இல்லை பூச்சேந்தின் பொன்னதி எத்தாரா அந்த தோல்வியை அவன் அனுபவிக்கிற துன்பத்தை விட இன்னொருத்த அதை சுட்டிக்காட்டி ஏளனம் பண்ணும்போது நூறு மடங்கா பெருகிவிடும் அந்த துன்பம் அல்லவா ஆமா திருவோத்தூர் என்று ஒரு இன்னைக்கு திருவோத்தூர்னு சொல்றதில்லை பேரவர் பேர் சொல்றோம் ஓத்துன்னு சொன்னதுன்னு அர்த்தம் வேதங்களை சிவன் சொன்னான் அதனால திருவோத்தூர் அப்படி பேர் அந்த ஊர்ல ஒரு பெரியவர் ஒரு சிவனடியார் அவர் தினந்தோறும் சுவாமிக்கு பனம்பழம் நைவேத்தியம் பண்ணார்கள் கேள்விப்படாத விஷயம் பனம்பழம் பனமரம் பெண் பணமரம் பூரா செத்து போச்சு இருக்கிறதெல்லாம் ஆண்பனையா வந்து சேர்ந்து போச்சு இது திருஞான சமுதருடைய காலம் அது ஏழாவது நூற்றாண்டு நினைவிருக்கும் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முந்தி நமது சமுதாயத்திற்கு பெரிய தீங்கு விளைத்தவர்கள் சவுணர்கள் பௌத்தர்கள் அது உங்களுக்கு தெரியும் அதனால்தான் திருஞான சமுதரை தோன்றினார் என்பதும் உங்களுக்கு தெரியும் இந்த தவுணர்கள பௌத்தர்களும் எி நகையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஓய் சிவனடியார நீ சாமிக்கு பணம்பட நைவத்தியம் பண்ண அதனாலதான் பனமரம் பெண்பனமரம் செத்து போய் ஆண் பனமரமா போச்சு போண்டு க்ளோஸ் அப்படின்னு ஏளனம் பண்ண ஆரம்பிச்சிட்ட இந்த சுவாமிக்கு பணம் படம் நவத்தியம் பண்ண முடியலையேன்னு ஒரு சிரமம் வருத்தப்படுவதை விட இவங்கள் ஏளனம் பண்றதுதான் பெருசா போச்சு சுவாமிட்ட சொல்லி வருத்தப்பட்டார் இப்படிலாம் ஏளம் பண்றாங்களே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு திருஞான அந்த ஊருக்கு வந்தார் அவர்கிட்ட இந்த வருத்தத்தை சொல்லி அழுதார் அந்த சிவனடியார் உடனே என்ன பண்ணார் அந்த பணமரத்துக்கிட்ட போய் நின்னார் திருஞான சமுந்தர் ஒரு பாடி இருக்க கூடும் அந்த பதிகம் நமக்கு இப்பொழுது கிடைக்கல இல்லையா ஆமா எத்தனையோ பதிகங்கள் கிடைக்காமல் போச்சு கிடைக்கலே வருத்தப்பட்டது ராஜராஜ சோழன் ஒருத்தந்தான் அவன்தான் உண்மை செய்வன் நாமெல்லாம் வருத்தப்படலை இல்லையா ஆமா இருக்கிறதையே பார்க்கலையே ஹல்லவா ஆமா திருஞான சுமந்தர்கள் வந்து அந்த அந்த ஆண் பனைமரத்துக்கிட்ட வந்து நின்று ஒரு பதியம் பாடினார் இந்த ஆண் பனை பெண்பனை ஆகல அதை தவறா சொல்றாங்க எல்லாம் சொல்றாங்க அந்த ஆண்பனை கொலை தள்ளி காயாச்சு அதுதான் அதுல ஆச்சரியம் சுவாமி அப்படித்தான் சொல்றாரு குறும்பை ஆண் பனை ஈலை ஒத்தூர் அப்படின்னு தான் தேவாரத்தினுடைய சக்தி அருள் தெய்வீகம் அந்த ஆண் பனையை பெண்பனையை போல கொலையை காய்க்க வைத்து விட்டது என்பதுதான் இதுல முக்கியமான பொருள் கடைசி பாட்டில் அதைத்தான் அவர் சொல்றார் திருஞான் சம்பந்தர் சொல்றார் நான் பாடி காட்டுற இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னு கேட்டா ஒரு ஆண் பனையை கொலை வைக்கிற திருஞான் தேவாரம் நம்ம தலை விதியை மாத்தாதா நமக்கு அருள் வாங்கி கொடுக்காதா சிவனிட்ட இருந்து என்றுதான் நான் நினைக்கிறேன் அப்படி ஒரு அற்புதமான திருப்பதியம் இது என்பதை நான் உங்களுக்கு நினைவுற்றுறேன் இப்ப திருவோத்தூர்னு யாரும் சொல்றதில்லை அந்த ஊரை இந்த சொல்லு என்னமோ மாதிரியு சொல்லி செய்யாரு அப்படின்னு சொல்றான் பக்கத்துல செய்யாரு ஆறு ஓடு அதனால செய்யாருன்னு சொல்றான் அதான் திருவோத்தூர் இப்ப நான் சொல்றேன் பாருங்க குறும்பை ஆண்பனை அரும்பு கொன்றை அடிகளை பெரும்புகலியுள் ஞான சம்பந்தன் சொல் விரும்புவார் வினை வீடை என்பதுதான் கடைசி பாட்டு அல்லவா ஆம் உறும்பை ஆண்பனை குலைவோ து கூறுந்தையாழ்வரை எங்குலைவோ தூர் கூறுந்தையாளவரை எங்குலைவோ தூ அரும்பு கொந்தவை அடிகளி la rala rala enna punni வையத்து என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே நஞ்சமே நஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னை நீ புரி பொறி நல்வினைவயம் நல்வினைவயம் சூர் சிறு வலஞ்சுடிவான் அனைவாய மண்ணு காவிரி தரணங்கள் மண்ணு காவிரி சூழ் காவிரி சூழ் வலஞ்சுடி காவிரி சூழ் வலஞ்சொடி வாணனைவாய பலஞ்சுழிவாணனை வாயார பன்னி ஆதரித்து எத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே பலஞ்சுழி வாணனை வாயாறு பாயார பண்ணி ஆதரித்து எத்தியும் பாடியும் வழிபடுங்க அதனாலே என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே ஆதின ஆதேன தர நேன என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் பைய பல வழி உண்டு அதுபோல நமக்கு புண்ணியமோ பாபமோ வருவதற்கு மூன்று வழிதான் தேவாரத்திலே சொல்லப்படுகிறது மீண்டும் ஒரு தடவை சொல்றேன் நமக்கு புண்ணியம் வருவதற்கோ அல்லது பாபம் வருவதற்கோ மூன்று வழி தேவாரம் திருஞாசம் மந்தர் சொல்றார் இதை அந்த பாபம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டா மனத்தினால தீங்க நினைக்கிறதுல பாபம் வரும் ஒன்று வாக்குனால சொல்றதுல பாபம் வரும் ரெண்டு செய்கையினால பாபம் வரும் மூன்று அதே மாதிரி புண்ணியம் மனம் வாக்கு காயம் இது மூணாலையும் புண்ணியம் வரும் புண்ணியம் வருவதற்கும் மூன்று வழி பாபம் வருவதற்கும் மூன்று வழி இதான் திருஞான சுமந்தர் சொல்றார் இந்த பாட்டுல திருவலஞ்சு இருக்கிற ஈசனையினை நினைத்து விட்டாய் என்ன புண்ணியம் செய்து விட்டாய் நெஞ்சமே அப்படின்னு என்ன மகிழ்ச்சி கொள்றாரு பார்த்தீங்களா திருஞான சுமந்தர் அதுல இருந்து என்ன தெரிகிறது வளஞ்சுவ இருக்கிற ஈசனை நினைத்துவிட வேண்டும் என்பது கருத்து ஆமா அதே போல் வாயாறு அவனை பாடிவிட்டதுனால நீ என்ன புண்ணியம் செய்து விட்டாய் அப்படின்னு சந்தோஷப்படுற அதே மாதிரி விழுந்து வணங்குதல் வலம் வருதல் இதெல்லாம் காயத்தினால உடம்பினால வருகிற செய்கை திருஞான சம்பந்தர் ஒரு கோயிலுக்கு போனார் எத்தனை தடவை விழுந்து வணங்கினார்னு கணக்கு சொல்லப்படவில்லை பெரிய புராணத்துல எத்தனையோ தடவை விழுந்து வணங்கினார் சொல்றாரு நாம ஒரு தடவை ரெண்டு தடவை கூட விழுந்து வணங்குறது இல்ல இல்லையா அதுதான் காயத்தினால வருகிற புண்ணியம் காயம்னா உடம்பு திருவலம்பரு சுவாமி பிரகாரத்துல பலம் வருகிறதுனால வருகிற புண்ணியம் கால்களார்யன் எண் கரைக்கண்டன் உ கோயில் கோல கோபுர கோ கோம் சூழா கால்களாரயன் எண்து அப்படிதே வரும் கைகால் குப்பித்தூள் என்று சொல்லுகிறோம் இந்த மூன்று வழிதான் இந்த திருப்பாட்டிலே சொல்லப்படுகிறோம் என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வயத்து முன்னணிபுரின் நல்வினை பயனடை நீ முன்னை செய்த புண்ணியம் இப்ப ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்றார் சுவாமி மண்ணு தரளங்கள் மண்ணு காவிரி சூழ்திரு வலஞ்சொலை வானனை வாயார பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே என்ன புண்ணியம் செய்து விட்டாய் வலஞ்சுழி என்பது கும்பகோணத்துக்கு அருகாமல் இருக்கிற ஒரு திருத்தலம் ஏன் அதற்கு என்று வந்தது என்று கேட்டால் இந்த மைக்கு தான் அந்த ஊர்ன்னு வச்சுக்கோங்க காவிரி இப்படி வருகிறது இப்படி வருகிற காவிரி இந்த ஊர்கிட்ட இப்படி வந்து மறுபடியும் வளமாக போய் அப்படி போய்விடுகிறது இதை பார்த்த நமது பெரியவர்கள் நமது முன்னோர்கள் அந்த ஊரை அந்த திருத்தலத்தை இந்த காவிரி வலஞ்சுடியாக சொல்வதனால இதுக்கு வலஞ்சுடி என்று பெயர் வைத்தார்கள் எவ்வளவு கட்டியார் தான் பாத்தீங்களா இல்லையா ஆமா அதுதான் திரு வலஞ்சுழி என்று பேர் கும்பகோணத்துக்கு அருகாமையில சுவாமி மலைக்கு அருகாமையில இருக்கிறது இந்த திருத்தலம் ஒன்னு இந்த திருப்பதிகத்தை யார் பாடுகிறார்களோ அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னு இந்த கடைசி பாட்டில் சொல்ற பாடிக்காட்டுற அண்ணா மாதோர் கூரனை வலஞ்சொழி மருவிய மருந்தினை நரி நாதோர் கூரனை வலஞ்சு மருவிய மருந்தினை வயற்காதம் வேதியாய் நவிஸ்ய தமிழ் மாலை காழினாதம் வேதியன் ஞானதம் வந்தன் வாய் நவித்ய தமிழ் மாலை தமிழ் மாலை ஆதரித்து இசை கத்து வல்லார் சொல்ல உகந்தவர் நீ பாடக்கூட வேண்டாம் விடு என்ன கருத்து பாருங்க அதுலயும் அந்த தமிழினுடைய பொருள் தெரிந்து ுடைய நுணுக்கமும் தெரிந்து ஒருத்தன் பாடிவிட்டானேயானால் அந்த பாட்டை நீ கேட்டுவிட்டேயானால் உனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா தமிழ் மாலை தம்பந்த வித்திய தமிழ் மாலை ஆதரித்து இசை கத்து வல்லா சொல்ல கேட்டு உகந்தவர் தம்மை ியா வாதியா வாதியா வினை மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்து அடையாவே வருத்தம் வந்து அடையாவே மருவிய மருந்தினை பயற்காடி நாதம் வேதியும் ஞான சம்பந்தம் வாய் நவித்திய தமிழ்மானே ஆதரித்து இசை கற்று வந்தார் சொல்ல கேட்டு வந்தவர் தம்மைவினை மறுமைக்கும் இம்மைக்கும் மறு வருத்தம் வந்தடையாவே ஞானசம்பந்தருடைய திருப்பதிகங்கள் அதுக்கு ஒரு காலத்தில் தேவாரம்னு பேர் இல்லை ஞானசம்பந்தனுடைய பதிகங்களுக்கு பேர் திருக்கடை காப்புன்னு பேரு திருநாவுக்கரசர் பாடியதுக்குத்தான் தேவாரம்னு பேர் சுந்தரர் பாடியதற்கு பேர் திருப்பாட்டு என்று பேர் மாணிக்கவாசர் பாடியதுக்கு திருவாசகம்னு பேர் அது என்னமோ கால வெள்ளத்துல மூன்று பேரும் பாடியதே தேவாரம் என்று வந்துவிட்டது சரி அதனால தப்பு ஒன்றும் இல்லை அல்லவா இந்த திருஞான சம்பந்தர் என்ன பண்ணி இருக்கிறார் திருஞான சம்பந்தரும் சுந்தரரும் திருநாவுக்கரசன் நான் பாடிய பாட்டு இதை பாடினா உங்களுக்கு என்ன பலன் வரும் சொல்லவே இல்லை ஆனா அந்த பதியத்தை படிச்சா புண்ணியம் உண்டு மாத்திரம் ஒரு இடத்துல ஒரு சில இடங்கள்ல சொல்லி இருக்கிறார் யாரு அப்பர் ஆனா சுந்தரரும் சம்பந்தரும் நான் பாடியது ஆரூரன் பாடியது சம்பந்த பாடிய பாடினால் உனக்கு என்ன பலன் கிடைக்கும் எழுதி வைத்தார்கள் இந்த அமைப்பு திருநாவுக்கரசன் பாடியது கிடைக்கும் சொல்லவே இல்லை ஆனால் இந்த பதியத்தை படிச்சுன்னா உனக்கு என்ன புண்ணியம் உண்டு ஒரு சில இடங்கள்ல சொன்னார் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் இப்போ இந்த என்ன புண்ணியம் பதிகத்தில் புண்ணியம் வருவதற்கு வழி சொன்னாரா பாபம் வருவதற்கு இதே வழியை சொல்லுகிறார் திருஞான சம்பந்தர் அந்த திருப்பாடலை நான் இப்பொழுது உங்களுக்கு நினைவூட்டுவேன் நுறினில் வந்த பாவம் உணர்நோய்கள் இது ஏழாவது நூற்றாண்டு தமிழ் ஆனதினாலே எளிதில் விளங்குறதில்லை ஆமா இன்னைக்கு இருக்கிற தமிழ் உங்களுக்கு தெரியும் அதை நான் சொல்ல வேண்டாம் இல்லையா வேண்டாம் வந்த பா நோய்கள் உம்ம செயல் தீங்கு குற்றம் குலையில் வரையில் நில்லாமை செய்த அவை தீரும் வண்ணம் dana nana hana yeah na ah ah ah ah வளர்க்குள்ங்கை வருவ திரையோலி நஞ்சமுண்ட சிவன்மேய செல்வத்திருநாரையூர் கை தொழவே திரையோலி நஞ்சம் சிவன்மேய செல்வத்திருநாரையூர்கை தொழவே தொழவே திரையோலி நஞ்சமுண்ட யோலி நஞ்ச உரை என்பது வாக்கிலிருந்து வருகிற சொல் உரையினில் வந்த பாவம் உணர்நோய்கள் உணர்வு என்பது மனத்தினால் வருவது உணர்நோய்கள் என்பது உடல் நாள் வருவது இந்த பாவத்தை மனத்தினால் செய்த பாவத்தையும் வாக்குனால செய்த பாவத்தையும் செயல் நாள் செய்த பாவத்தையும் ஒரு வரையறைக்குள்ளையாவது அந்த பாவத்தை நீ செய்தியா இல்லை வரையறைக்கு அப்பாற்பட்டு மலைபோல் அந்த பாவத்தை செய்துவிட்டார் அது தீருவதற்கு வழி என்ன தெரியுமா என்ன வழி தெரியுமா திருநாரையூர்ல இருக்கிற சிவனை கையால் தொழுதுவிடு எவ்வளவு எளிமையான வழிபாடு பார்த்தீங்களா ஒரு அண்டாப்பால கொட்டு ஒரு லட்சார்ச்சன பண்ணிவிடு கையினால கும்பிட்டுறா மனிதா வரைவிக்கு அப்பால வரைவுக்கு அப்பாலையும் செய்துவிட்டா இந்த பாவத்தை இது போகணும்னா திருநாரையூர்ல இருக்கிற சிவனை வணங்கிவிடு எளிமை வழிபாடு எளிமை வளர்பாடுத்தான் தேவாரத்திலே மிகுதியாக உணர்த்தப்படுகிறது அதனால வேற ஒரு வழிபாடு வேண்டாம் என்று அர்த்தமில்லை எளிமை வழிபாடு எல்லாரும் செய்ய முடியும் என்ற கருத்துதான் இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன் திருநாரையூர் என்பது சிலருக்கு தெரிந்திருக்கும் பலருக்கு தெரியாமல் இருக்கும் சிதம்பரத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டருக்கும் மேற்கே அந்த தலம் இருக்கிறது நாரை வழிபட்ட தலம் அது உங்களுக்கு தெரியும் கழுகு வழிபட்ட தலம் அந்த கழுக நாம பார்த்தோம் ஒரு காலத்தில் இப்ப பார்க்க முடியுமா முடியாது அந்த கழுகு வந்த போதே சொன்னார்கள் பாவிகள் இங்கே இருக்காதீங்க போய்விடுங்கள் சொன்னாங்க நாமல்லாம் அப்படித்தான் என்ன வேண்டியிருக்கிறோம் அந்த கழுகு ரெண்டும் மகரிஷிகள் என்று சொல்லுவார்கள் அது அப்புறமா பார்த்துக்கோ இந்த திருநாள் நாரை வழிபட்ட தலம் அது தூர்வாச முனிவர் சிவசிந்தனையில் இருக்கும் போது ஒரு துஷ்டன் அவரை போய் ஏதோ துன்பப்படுத்திருக்கிறேன் எப்போதுமே நல்லவர்களை துன்பப்படுத்துறது வேலையே இல்லையா அவன் செய்கிற முதல் வேலை அதுதான் அது உங்களுக்கு தெரியும் இல்லையா ஆமா நம்ம நாட்டில் அதுதான் இப்ப வளர்ந்து போயிருக்கிறது ஆக துஷ்டன் அந்த அவர் சிவசிந்தனையை கலைத்தானா நீ நாரையாக புறக்க கடவுது போ அப்படின்னு சாபம் விட்டார் தூர்வாச முனிவர் அந்த சாபம் போக வேண்டித்தான் திருநாரையூரை அந்த வழிபட்டானாம் அந்த நாரை ஆனால்தான் திருநாரையூர் என்று அதற்கு பேர். அந்த ஊரிலேதான் பொல்லா பிள்ளையார் என்று ஒரு பிள்ளையார் இருக்கிறது அது எப்பொல்லாத பிள்ளையார் பொல்லா பிள்ளையார் பொல்லாதன்னா ஒளியால் செதுக்கப்படாமல் தானே தோன்றியது சுயம்பு என்று பொருள் அது எப்படியோ பொல்லா பொல்லா நம்ம நாட்டில் பாருங்க அவர்கள் என்பதை அவர்கள் சொன்னார்கள் சொல்றாங்க தூக்கி வாரி போடுது இது சும்மா சாதாரணதான் பேசணும்னு சொன்னா கூட பரவாயில்ல டிவிலையும் அப்படிதான் வருது ரேடியோலயும் அப்படிதான் வருது கேட்ட தூக்கி போடுது இந்த கமா புல் ஸ்டாப்புக்குலாம் என்ன அர்த்தம்னே தெரியல அது போட்டோம் நம்ம வருத்தப்பட்டு பிரவே இல்லையா ஆமா அப்படி ஆயிடுத்து தமிழ் ஆக பொல்லா பிள்ளையார் என்பது பொல்லா பிள்ளையார் என்றுதான் இருந்திருக்கணும் பொல்லா பிள்ளையார் என்று வந்து விட்டது தெய்வம் நின்று கொல்லும் அரசன் அன்று கொல்வான் அப்படின்னு ஒரு சொல்லிருக்கேன் நம்ம நாட்டில் இது சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன் அரசன் அன்று கொல்வான் தெய்வம் நின்று கொள்ளும் கொஞ்சம் ஸ்லோவா எடுத்துக்கோ அது எடுத்து முடிவு பண்ணிவிடுதுன்னா அதை யாவனும் மாற்ற முடியாது அரசன் எடுத்த முடிவை மாத்திக் கொள்ள முடியும் அவனே செய்து தப்புன்னு கூட சொல்லிவிடுவான் அப்படித்தானே சொன்னான் சில பதிகாரத்தில் நானும் அரசன் சொன்னீங்களா இல்லையா ஆனா கடவுள் எடுத்த முடிவு இதை தப்ப முடியாது அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்பதுதான் இருந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ விட்டுவிடும் ஆக அந்த பொள்ளா பிள்ளையாரை ஒரு சிவாச்சாரியார் பூச பண்ணி கொண்டிருந்தார் ஏதோ ஒரு காரணத்திலும் இதுக்கு ஆதாரம் திருமுறை கண்ட புராணம் ஆமா நான் சொல்ற கதைக்கு ஆதாரம் உமாபதி சிவாச்சாரியார் எழுதி வைத்த திருமுறை கண்ட புராணம் தான் இதற்கு ஆதாரம் அந்த குருக்கள் ஒரு நாள் எங்கேயோ வெளியே போக வேண்டிய ஒரு வேலை அவருடைய பையன்தான் திருமகனார் தான் நம்பியாண்டார் நம்பி பிள்ளையாருக்கு பூசை இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக நம்பி ஆண்டார் நம்பியை கூப்பிட்டு அப்பா நம்பியாண்டார் நம்பி நான் வெளியூருக்கு போறேன் நாளைக்கு அந்த பிள்ளையார நீ பூசை பண்ணிவிடு அப்படின்னு சொன்ன அப்பா பூசை பண்றதுன்னா என்னப்பா பண்றது அப்படின்னு கேட்டான் பையன் பெரிய பெரியவனா இருந்தா கேட்டிருக்க மாட்டான் சின்ன பையன் கோயிலுக்கு போ கணத்திலிருந்து தண்ணிய முள்ளு சாமி தலையில அதை ஊத்து இங்க துணி இருக்கும் அதை எடுத்து கட்டு சந்தனம் இருக்கும் எடுத்து பொட்டு போடு பக்கத்துல அருகம்பு இருக்கும் ரெண்டு எடுத்து கிள்ளி வை பூ இருந்தா எடுத்து வையி அம்மா கொழுக்கட்டை செய்து கொடுப்பா அதை எடுத்துட்டு போய் சாமிக்கு நவேத்தியம் பண்ணு அப்படின்னு சொன்னார் இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த பையன் அப்பா இந்த கொழுக்கட்டையை நிவேதியம் பண்ணணும் சொல்றேன் சாமி சாப்பிடுமாப்பா அப்படின்னு கேட்டான் ஏன்னா இவர் கொடுத்த போது அந்த பிள்ளையார் சாப்பிட்டு பழக்கம் இல்லை என்ன பண்ணுவாரு பையன் தழு கொழுக்கட்டைய பிள்ள சாப்பிடாதுன்னு சொல்லுவதற்கு விருப்பப்படல சாப்பிடுவோம் சொல்றதுக்கு சொல்லுவதற்கு இல்லை சாப்பிடாதுன்னு சொல்லுவதை விட சாப்பிடுவோம் சொல்றது ரைட்டு நினச்சி சாப்பிடும் அப்படின் ஆனா தான் வாரியார் சாமி அடிக்கடி மேடையில் சொல்லுவார் சின்ன குழந்தைகளை வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்கிற தகராறு எல்லாம் பேசாதீங்க அதுக்கு அந்த பச்சை குழந்தைடைய நெஞ்சில் அது ஏறக்கூடாது வீட்டில் இருக்கிற கட்ட நட்டங்களை குழந்தைகளை வச்சுட்டு பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவார் வாரியசாமி எவ்வளவோ சொன்னார் நம்ம குடும்பத்தை பத்தி எல்லாம் நாம கேட்கல ஆமா சரி குறுக்கள் போயிட்ட மறுநாள் பையன் போனான் அவர் சொன்னபடியே தண்ணிய ஊத்துனா ஒட்டு போட்டான் அருகம்புள்ள கழிவச்சான் அம்மா கொடுத்த டிவன் பாக்ஸ் எடுத்துட்டு போய் அதுல கொழுக்கட்டை பத்து கொழுக்கட்டை இருந்தது அதை எடுக்க வச்சு சாப்பிடுங்க சாமி அப்படின்னா குழந்தை உள்ளம் குழந்தை உள்ளம் இல்லையா சாப்பிடுங்கன்னு சொன்னான் அவருக்கு சாப்பிட்டு பட்டம் இல்லை இந்த குறுக்களையா சாப்பிடும்படி சொன்னாரோ என்னமோ நாம கோயில் எல்லாம் இப்ப பாக்கறோம் திறந்துட்டி ஒரு பிள்ளையார எடுக்கணும் எடுக்க என்னுடைய குருநாதன் ஆகிய மதுரை சன்னிதானம் அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு தமிழர் பாலை எடுத்துக்கொண்டு போய் பாதி பாலை ஒரு தமிழர்ல ஊத்தி வச்சு பாதி பாலை சாமிக்கு வச்சு நெவேதியம் பண்ணிப்பார் நெவேதியம் பண்ண பால்ல சுவை குறைச்சலா இருக்கும் நெவேதியம் பண்ணாத பால்ல சுவை மிகுதியாக இருக்கும் உண்டு விடுகிறான் என்று சொல்லுவார் அதுபோல கொழுக்கட்டையினுடைய தன்மையை அவன் உண்டு விடுவான் அது வெளியே தெரியவில்லை இது குழந்தை கொழுக்கட்டையை பிள்ளையார் சாப்பிடுவார்னு அப்பா சொன்னாரே கொடுக்கத்தையே பிள்ளையார் சாப்பிடலையே அப்ப நாம கொடுத்தது தப்போ அப்படின்னு எழுதுகிறான் இந்த பையன் சாப்பிடுப்பா ஒரு தடவை சொன்னான் பத்து தடவை சொன்னா நூறு தடவை சொன்னா ஆயிரம் தடவை சொன்னான் விநாயக பெருமானே சாப்பிடு விநாயக பெருமானே சாப்பிடுன்னு ஆயிரத்தி தடவை சொன்னான் ஆயிரத்த மாதிரி ஆயிரத்தி எட்டு தடவை சொன்ன பாருங்க அது அர்ச்சனை வாய்ட்டு இந்த பிள்ளையார் சாப்பிடுற வரைக்கும் விநாயகப் பெருமானே பெருமானே சாப்பிடு விநாயகப் பெருமானே சாப்பிடுன்னு சொன்ன ஆயிரத்தி எட்டு தடவை சொன்னான் சாப்பிடல முட்டிக்குவேன் இந்த தூள்ல முட்டிக்குவேன் சாப்பிடுறதா இல்லையா கேட்டான் இல்ல சாப்போட்டு முட்டு போட்ட ஒன்னு எட்டு ஒன்பது காலையில எட்டு மணிக்கு வந்த பத்து மணி பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்க பள்ளிக்கூடத்துக்கு நேரம் கழிச்சு போனாத்தார் அடிப்பார் நீ ஏன் இவ்வளவு நாள் சாப்பிடல எனக்கு கல்வி சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னு கேட்டுட்டான் கொழுக்கட்டை சாப்பிட்டதோடு இல்லாம எனக்கு கல்வியும் சொல்லி கொடுத்துருந்தான் வாடா நான் சொல்லித்தரேன் வா கல்வி சொல்லி கொடுத்த படிச்சு விட்டு பன்னிரண்டு மணிக்கு வீட்டுக்கு வந்தான் வரும்போதே இந்த டப்பாவை இப்படி ஆட்டிக்கிட்டே வந்தான் அந்த அம்மா பார்த்தா பையன் கோயிலுக்கு போனா என்ன வள்ளியே பையன் அப்படி ஆட்டிக்கிட்டே வரான்னா அது கொழுக்கட்டை இல்ல போல இருக்கேன்னு நினைச்சா அம்மா கொண்டு போய் திறந்து பார்த்தா கொழுக்கட்டை இல்ல ஏண்டா நம்பி நம்பிடா கொழுக்கட்டை பிள்ளையார் சாப்பிட்டாருமா அவளுக்கு கல்யாணம் ஆயிருபத்தி அஞ்சு வருஷம் முப்பது வருஷமாவது கொழுக்கட்டை செய்து கொடுத்தான்னா அது ஆடாது அசங்காது அப்படியே வீட்டுக்கு வந்துடும் சாப்பிட்டாரு எப்படி சாப்பிட்டுக்கு இஷ்டம் இல்லை மறுநாள் வீட்டுக்காரர் வந்தாரு அவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல நம்பியாண்டார் கூப்பிட்டு கேட்டார் சாப்பிட்டதுப்பா ஒண்ணு சாப்பிட மாட்டேன்னு ஆயிரம் ஆயிரத்தி எட்டு தரவா சொன்னா அப்புறம் முட்டிக்கு மேடம் சாப்பிட்டாரா சாப்பிட்டாரு தூக்கி வாய்ப்பு இத சாப்பிட்டாரா இத நாம கண்ணார பாக்கணுமே அப்படின்னு நினைச்சாரு இந்த குருக்கள் சரிடாப்பா நான் இன்னைக்கும் வெளியே போகணும் இன்னைக்கும் நீ பூசை பண்ணிவிட்டு பிள்ளையார குழுக்கட்டை சாப்பிட்டு சொல்லு சரிப்பாட்ட அதே மாதிரி குறுக்கள் ஒரு பக்கம் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்து பார்த்தார் குழுக்கட்டை கொண்டு வச்சான் பையன் சாப்பிடல ஆயிரத்தி எட்டு கறவை சொன்ன விநாயக பெருமானே விநாயக பெருமானே விநாயக பெருமானே சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு சொன்னார் சாப்பிடல நேற்று சாப்பிட்டு இல்ல முட்டிக்கு முட்டிக போனான் பாருங்க சாப்பிட்டான் சாப்பிட்டதை குருக்கள் பார்த்துக்கணும் எப்படி இருந்திருக்கும் இத்தனை நாள் நாம செய்த பூசை சரியா இவன் செய்த பூசை சரியா சிவகோசரியார் நினைத்தார் இத்தனை ஆண்டு காலமாக நாம பூச பண்ணி பந்திக்கரிய கண்ணப்பன் சிவகோசரியாருடைய கனவுல போய் திருக்கண்ண காலத்தீசன் சொன்னானா சிவகோசரியாரே அவன் எப்படி பூச பண்றான் தெரியுமா கேளும் என்று சொன்னதாக பெரிய பதினோராம் திருமுறையில் இருக்கிறது அந்த கண்ணப்பன் வாயிலே தண்ணி கொண்டு வருகிறான் தெரியுமா ஆமா அவன் போட்ட பல்லு அவன் எப்ப பல்லு வழக்கினானோ என்னமோ யாருக்கு தெரியும் மான்கறி தின்னதும் வாயில இருக்கும் பண்டிகரி தின்னதும் வாயில இருக்கும் அவன் பல்லு வளக்கினதில்லை அந்த தண்ணியைதான் வாயில் எடுத்துட்டு வந்து தூண் துப்புறான் சாமி அப்படி துப்புறான் அவர் பல்லு இருக்கு பல்லு அது பல்லு வைரங்கள் வைடூரியங்கள் மரகதம் தெரியுமா ஆமா அவனுடைய தோல்வாய் என்று நீ எண்ணி விடாதே பொன் கரசத்துக்கு மேல் உயர்ந்தது அவனுடைய தோல்வாய் மீச அப்படி தொங்குது அந்த மீசான் பாரு துப்பும் போது இந்த மீசையில பட்டு அந்த சாமி மேல விழுது அது கர்ப்பினும் இனியதுடா என்று சொன்னானாமே காலத்துறிய கொண்ட தேவர்கள் எனக்கு கொடுக்காத அமுதம் இருக்கு அமுதம் எப்படி இருந்திருக்கும் இன்னைக்குத்தான் பார்த்தேன் என்று சொன்னாம் கண்ணப்பர் மரம் என்று ஒரு நூல்ல பதினோராம் திருமதி நமது பதினோராவது திருமுறையில் இருக்கிறது இது அல்லவா ஆமா இந்த குழந்தை கொடுத்த கொழுக்கட்டையை சாப்பிட்டான் கல்வியும் படித்தான் அவர் படிச்சு விட்டு பத்து நூல்கள் எழுதியிருக்கிறார் நம்பியாண்டார் நம்பி ஆமா போடு அடிமை கொண்டு என் இடற்கடுத்து தன்னை நினைய தருகின்ற நாரையூர் முக்கம் அரசு மகள் அத்தி முகத்து அத்தி என்பது யானை அத்தி என்பது யானை யானை முகத்தான் நாம் இங்க பொருள் பண்ணோம் யானை முகத்தான் அத்திமுகத்தான் என்னை நினைந்து அடிமை கொண்டு எல்லா இடர்கெடுத்து தன்னை நினையத் தருகின்றான் உன்னை பிரசு கமல் சோலை அறையூர் முக்கள் அரசு மகள் அத்திமுகத்தா ஏ இப்படி ஒரு பத்து நூல் விநாயக பெருமானத்தை படிச்சு அவர் செய்தார் அதுல ஒன்று விநாயகர் மாலை என்று ஒரு நூல் பதினோராம் திருமுறையில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் நமக்கு பன்னிரண்டு திருமுறைதான் நமக்கு உரியது சில பேர் நினைக்கிறாங்க இவ்வளவு நூல் என்னத்துக்கிட்டா ஏதேனும் ஒரு நூல் இருந்தா போறாதான்னு சென்னையில் அவனுக்கு ஒரு வீடு இருந்தா பன்னெண்டு வீடு இருந்தா வேண்டாம் சொல்லிவிடுவான் ஐயோ ஐயோ என்னுடைய தகப்பனர் இன்னும் ரெண்டு வீடு வாங்கி வைக்காம போய்விட்டாரு அப்படின்னா எண்ணுவானே தவிர பைத்தியக்கான என்னுடைய தாப்பன் பன்னிரண்டு வீடு வாங்கி வச்சு விட்டான் சொல்லுவான் எவனும் சொல்ல மாட்டான் அதுபோலதான் நமது முன்னோர்கள் இத்தனை நூல்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் அதுல விநாயகர் இரட்டமணி மாலை என்று ஒரு நூல் திருத்தொண்டர் திரு அந்தாதி என்று ஒரு நூல் அற்புதமான நூல் ஆமா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் செய்த திருத்தொண்ட தொகைக்கு அடுத்த விளக்கம் இவர் எழுதி வைக்கிறார் அதிலிருந்து அடுத்த விளக்கம் தான் தெய்வ சேக்குதார் பெருமான் எழுதி வைத்த பெரிய புராணம் அல்லவா அதை தொகை என்பார்கள் இதை வகை என்பார்கள் பெரிய புராணத்தை விதி என்று சொல்வார்கள் நமக்கு கிடைக்குமா எவ்வளவு பெரிய சொத்து ஒருத்தருவா தொகையா சொல்லிவிட்டு சென்றதை எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அதற்கு விரி எங்க அடுத்தபடி ஒரு அடுத்த ஸ்டெப் ஒரு விரி எங்க இருக்கு நம்பியான் நம்பி செய்து வைத்த திரு தொண்டர் திரு அந்தாதியில இருக்கு அதிலிருந்து விரிவுதான் பெரிய புராணத்தில் திருயான் சம்பந்தர் புராணம் பிள்ளை பாதி புராணம் பாதி என்பார்கள் மூவாயிரத்து செல்ற பாட்டுல ஆயிரம் பாட்டுக்கு மேல் சம்பந்தருடைய வரலாறு வருகிறது ஒரு அற்புதமான நூலை செய்தவர் நம்பியாண்டார் நம்பி ஆக ஆளுடை பிள்ளையார் சண்டை விருத்தம் ஆளுடப்பிள்ளையார் மும்மணி கோவை ஆளுட பிள்ளையார் உலாமாலை ஆளுடப்பிள்ளை கலம்பகம் ஆடு பிள்ளை திருத்தொகை எத்தனை நூல் செய்திருக்காது திருஞான சம்பந்தருக்கு எவ்வளவு பெருமை நினைத்திருந்தாரால் இத்தனை செய்திருப்பர் நாவுக்கரசருக்கு ஒன்றே ஒன்றுதான் செய்தார் அதனால நாவுக்கரசர் குறைந்து விட்டார் என்று நான் சொல்ல மாட்டேன் திருஞான சம்பந்தருக்கு ஒரு தனி இடம் உண்டு அது முதல் அது முதலிடம் அதான் தப முதல்வர் சம்பந்தர் என்று சொன்னார் தெய்வச்சக்கீழார் பெருமான் கூட என்பதை நாம் எண்ணிக்கொள்ளும் ஆக இப்படி விநாயகரிடமே படித்துவிட்டு இப்படி நூலை செய்துவிட்டு தினந்தோறும் இந்த பிள்ளையார் அவர் கொடுத்த அமுதத்தை உண்டு கொண்டு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டான் ராஜராஜ சோழன் தன்னுடைய மனத்து குறை தீரணும் ராஜராஜ சோழனுக்கு என்ன குறை சொத்து இல்லையா மனிதர்கள் இல்லையா ஆடைகள் இல்லையா சோத்துக்கு இல்லையா என்ன குறை தேவாரம் கிடைக்கவில்லை நாடு பூரா தண்டோரா போட்டான் கிடைக்கல ஏவோ சில பெரியவர்கள் சொன்னதும் தமிழ் புலவர்கள் சொன்னதும் குந்தவினாட்சியார் சொன்னதும் தான் அவருக்கு தெரிந்தது சுருங்க சொல்ல போனா குந்தவினாட்சியார் அவருக்கு தேவார திருப்பதி எங்களை சொன்னவர்கள் என்று கூட சொல்லுகிறார்கள் அது ஒரு பாட்டு குந்தவினாச்சியார் சொன்னதாக சொல்லப்படுகிறது ஒரு பாட்டு நான் ஏற்கனவே இந்த பாடுகள் எல்லாம் என்னுடைய கருத்துக்கு வந்ததுதான் சிலர் சொல்லி நான் கேட்கும் போது நான் மிகவும் சந்தோஷப்படுறேன் ஒரு பாட்டு ஆத்ம விசாரணை பாடிய ஆத்ம விசாரணை இப்ப நம்மள ஆத்ம விசாரணை செய்கிறோமா இல்ல தேவாரம் சொல்லுகிறது தந்தை யார் இந்த பாடலை குந்தவினாட்சியார் ராஜராஜ சோழனுக்கு சொன்னார் என்று சொல்லுகிறார்கள் இதெல்லாம் அந்த கர்ணபரம்பரை செய்தியிலே வருகிறது நான் முதல் நாடே சொன்னேன் கர்ணபரம்பரை செய்தின்னா என்ன கர்ணம்னா காது காது வழியே வந்த செய்திகள் இதுக்கு ஆதாரம் கிடையாது யா கர்ணபரம்பரை செய்திகள் தந்தை தாயார் உடன் பிறந்த தாம் தாமே வந்தவாறு எங்க பாட்டங்களை பாடவிட மாட்டார்கள் சைவத்தில் இருப்பவர்கள் இந்த பாட்டுக்கெல்லாம் என்ன சூட்டி தெரியுமா அவலயமான பாடல்கள் இதை பாடாதீர்கள் வாழாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம் பாடுங்க தொலைச்சு விட்டான் ஒரு இடத்துல நான் பாடி விட்டு பட்ட பாடு என்னையா சுந்தர தேவாரத்தில் சொல்லி இருக்கிற நீதியை சொன்ன சத்தான் எங்களுக்கு தெரியாது நீ எந்திரிச்சு போனான் சைவ உலகம் இல்லையா ஆமா நாங்க என்ன பண்ண முடியும் தேவாரம் ஒவ்வொரு எழுத்தும் பொன் வைர கற்கள் ஆமா நிச்சயமா சைவத்திற்கு கிடைத்த ஒரு பெரிய சொத்து உடைமை மறந்து விடுகிறார்கள் இது சொல்லுகிறது இந்த பாட்டெல்லாம் எங்களை பாட விட மாட்டாங்க தந்தை தாயர் உடன் பிறந்தார் தார் புத்தியதார் தாம் தாமாரே வந்தவாறு எங்களே தந்தை வந்தவாறு எங்கனே தாய் வந்தவாறு எங்கனே உடன் பிறந்தார் வந்தவார் எங்களே எங்கனே புத்திரன் வந்தவாறு எங்கனே தாம் வந்தவாறு எங்கனே ஏ மாயமாம் இதற்கு ஏதும் மகிழ வேண்ட மாயமாம் இதற்கு ஏதும் மகிழ வேண்ட தந்தையார் தாயார் உடன் திருந்தார் தாரமார் குத்திரனார் தாம் தாம் ஆரே வந்தவாறு எங்கனே மாயமாம் இதற்கு ஏதும் மகிழ வேண்டும் சிந்தையீர் உக்கொன்று சொல்ல கேள்மில் திகழ்மதியும் நீ இதுல மகிழ்ச்சி கொள்ளாதே நல்ல தந்தை கிடைத்த நல்ல தாய் கிடைத்தார் நல்ல தாரம் கிடைத்தது நல்ல உடன் கிடைத்தான் நல்ல புத்திரங்களை சேர்ந்தால் நீ மகிழ்ந்து விடாதே இதெல்லாம் மாயம் நீ மகிழ்ச்சி கொள்ள வேண்டியது எது தெரியுமா நாவுக்கருத சொல்லுகிற உபதேசம் அறவுரை சிந்தையீர் உமக்கு ஒன்று சொல்ல கேள்வி திகழ்மதியும் வாளறவும் கிளைக்கும் சென்னி எந்த யார் சிறுநாமம் நமச்சிவாய என்று எழுவில் இருக்கலாமே இத சொன்னா கேப்பானா மனிதன் கேப்பானா கேட்க மாட்டான் தனக்கு இருபது வயசுல மனைவி திட்டுவ உடன்பறம் திட்டுமா தந்தை இருந்தாலும் திட்டுமா தாய் இருந்தாலும் திட்டுவா எல்லாருமா சேர்ந்து நம்ம எங்கடா போறது தற்கொலை பண்ணிக்கலாமா அல்லது எங்கேயாவது முதியவர்கள் இடம் இருக்கு அங்க போலாமான்னு எண்ணி தவிக்கிறான் பாருங்க அப்பதான் உணர்வான் இப்ப உணர்வானா உணரமாட்டான் நாட்டில் பெருகி கொண்டே போயிருந்தது பார்த்தீங்கன்னா முதியோர் இல்லம் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த பசங்க அவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிட்டு அர்த்தம் இல்லையா ஆமா என் மேல வருத்தப்படாதுங்க சொல்ல வேண்டிய கடமை இல்லையா ஆமா சிந்தையிர் உமக்கொன்று திகழ்மதியும்ரவும்ி அந்த திருநாமும் நம சிவாய என்று எழுவ நானும் மனிதன்தானே இதனை நான் சிந்தனை பண்ணி பார்க்கிறேன் நேத்து ஹலோ உங்களுடன் டிவில நான் டிவி பார்க்கிறதே மிகவும் குறைச்சும் ராத்திரி ஏழு மணிக்கு மேல ஏதாவது நிகழ்ச்சி இருக்கிறதா எனக்கு பொழுதுபடி தேவாரம் எழுதுறதும் ஏழு மணிக்கு தான் ஹலோ உங்களுடன் இந்த மனைவிய பத்தி ஒருத்தன் கேக்குறான் தகப்பனார பத்தி ஒருத்தன் கேட்கறான் ஐயோ கடவுள் இப்படி ஒரு மானுடைய ஜென்மான் எந்த கோர்ட்டுக்கு போய் கேட்கணும் மனைவியோட கோர்ட்டுக்கு போறதுக்கு எந்த கோர்ட்ல நான் போடணும் எப்படி அதை நான் மூணும் கேட்கிறான் நெக் என்ன உறவு என்ன ஒழுங்குது இந்த மாதிரி அவங்க கேட்டது ஒண்ணு நாட்டுல நடக்கிறது ஆயிரம் ஆமா, என்ன தெரியுமா மதத்துல போதுமான அளவு நமது மத தலைவர்கள் ஊடி நீ பூசை பண்ணு விபூதி இடு தாய் தந்தையரை திட்டாதே தாய் தந்தையர்கள் தெய்வம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் நீ தாய் தந்தையு என்றெல்லாம் சொல்லி இவர்களை மண்டையில அடித்திருப்பார்களே ஆனால் இந்த அளவுக்கு ஆயிருக்க என்றுதான் நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறதே சொல்றேன் நீங்க நினைக்கிறதையும் நீங்க சொல்லலாம் அதை பத்தி கேள்வி இல்லையா ஆமா அதனால்தான் இது கெட்டுது சிந்தையை உமற்கொண்டு சொன்ன கேள்வி வாழறவும் சிலைக்கும் சென்னி எந்த யார் திருநாமம் இரு விசும்பில் இருக்கலாமே இந்த பாடலே குந்தவினாச்சியார் ஆதரவு சோழனுக்கு சொன்னார் இதன் இந்த பாட்டினால ஒரு நன்மை நடந்தது அதையும் நான் உங்களுக்கு சொல்ல எனக்கு கடமை உண்டு சில பேர் நான் நிறைய பாடலேருந்து வருத்தப்படுறாங்கன்னு சில பேர் சொல்றாங்க நான் தான் நிறைய பாடியிருக்கேன் நிறைய இதுவரைக்கும் நானூறு கேசட் பாடியிருக்கேன் ஒரு வருஷத்துக்கு என்னுடைய ஒரு ஆண்டு நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி கருத்து தான் வேற சொல்ல மாட்டார்கள் தயவு செய்து அந்த குற்றத்தை மேல் சுகத்தாதீர்கள் கொஞ்சம் பாடிக்கிறேன் கொஞ்சம் சொல்லிக்கிறேன் இந்த கருத்துக்கள் யாரும் சொல்ல மாட்டான் இல்லையா ஆமா கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள் வேணும்னா நான் நிறைய பாடி காட்டுறேன் வேண்டவே வேண்டாம் நான் பேசாமலே கேசட்ல பாடி வச்சிருக்கிறேன் இப்ப சுந்தர தேவாரம்னா அந்த ஆயிரத்தி அறுநூறு பாடலும் இங்க கேட்கலாமே திருவாசனம் முழுதும் கேட்கலாமே இல்லவா முந்நூறு கேசட்டுக்கு மேல தேவாரமே பாடியிருக்குனே யாரும் பாடாதது ஒரு புண்ணியம் கேட்கலாமே இந்த கருத்துக்களை நீங்க உங்களுக்கு நெஞ்சுக்கு கொண்டு வரத்தான் நான் நினைக்கிறேன் தயவு செய்து மன்னித்து விடுங்கள் சிதம்பரத்தில் எனக்கு தெரிந்து அந்த உற்சவம் நிக்கவே இல்லை நின்று விட்டது இந்த பத்து நாளிலேயும் தேவாரக் கோட்டி நடக்கும் எப்ப அப்போ இப்ப கிடையாது நடத்துறாங்க தேவார கோட்டி நடத்துறது மிகவும் குறைச்சலா இருக்கு ஒரு ஐயா என்ன பாட்டினால் வந்த நன்மையை சொல்லுகிறேன் இது அவலயமான பாட்டு பாடக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள் அல்லவா ஒரு ஐயா பாடினார் அதனால என்ன நன்மை வந்ததுன்னு உங்களுக்கு நான் நினைவுட்ட கடமை என்ன பண்ணினார் அந்த ஐயா தந்தையார் தாயார் உடன் பிறந்த புத்திரே வந்தவாறு இதற்கு ஏதும் பாடி எதுக்கு ஒரு பெரியவர் கேட்டுக்கிட்டு இருந்தார் அவர் வேட்டி முழங்கால் மட்டும் கட்டி இருக்கார் எதுக்காக கேட்டவர் மேல ஒரு சின்ன துண்டு இத போட்டு நின்று கேட்டு பாட்டு அவருக்கு கொஞ்சம் பொருள் விளங்குறது மாதிரி இருந்தது பாடி முடிய விட்டு ஐயா இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டார் வா உன்னுடைய தந்தையும் தாயும் மனைவியும் மக்களும் உடன்பிறந்தார்களும் சுற்றத்தார்களும் இதெல்லாம் மாயம் நீயும் கூட மாயம் இன்னைக்கு இருந்து நாளைக்கு போயிடுவேன் சொல்ல முடியுமா பின்ன எதுதான் மிச்சம் அப்படின்னு கேட்டார் இவர் சிவபுண்ணிய ஒன்னுதான் மிச்சம் நீ நமச்சிவாய மந்திரம் சொல்ற பாரு அந்த புண்ணியம் ஒண்ணுதான் நிற்கும் உனக்கு இப்ப நாம வேறு உயிர் வேறவா இந்த உயிர் இந்த உடலை விட்டு எனக்காவது ஒரு போடி போயிடுமே அது எத்தனையோ உடல் எடுத்துக்கொண்டு வந்ததே இல்லையா ஆமா எத்தனை உடல் நாம எண்ண முடியுமா முடியாது எழுக்கடல் மணலை அளவீடின் அதிகம் எனது இடப்பிறவி அவதாரம் என்பார் திருப்பு விழுக்காரன் ஏழு கடல் மனை எண்ணில எண்ணினால் எத்தனை இருக்குமோ அத்தனை பிறவி நான் எடுத்து விட்டேன் முருகா இனிமே நான் நமச்சிவாய மந்திரம் ஒண்ணுதான் அதத்தான் பயந்த கனிவழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமி என்று சொன்னது கூட அல்லவா அதற்காக நம்மள்ட இருக்கிறத தூக்கி எரிஞ்சுன்னு ஆண்டான் அதையும் வைத்துக்கொள் பொருளிலார்க்கு உலகம் இல்லை அருளிலாருக்கு உலகம் இல்லை இதையும் வைத்துக் கொள்ளு அதையும் வைத்துக் கொள்ளு அதான் சொன்னார் பாம்பன் சாமி இறை தேடு பாம்பன் சாமி இறை தேடு தேடு இறை என்பது பயத்துக்கு சோத்து சோத்து இறை தேடு கடவுளையும் தேடிக்கொள் என்பது ஆக இந்த பாட்டை பாடினார் ஓஹோ அப்படின்னா சொத்து சுதந்திரம் எதுவும் வராதா அப்படின்னு கேட்டாங்க பெரியவர் என்ன யார் சொத்து சுதந்திரம் பாடினா கேட்டாரு தர்மம் பண்ண போற அப்படின்னு பக்கத்துல சொன்னா ஐயா அவருக்கு நூறு ஏக்கர் நிலம் இருக்கு நூறு ஏக்கர் நிலம் உள்ளவரா முழங்கால் முட்டும் ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு ஒரு சின்ன துண்டு போட்டு நிக்கிறாரு அச்சுமா போச்சு நூறு ரூபாய் சம்பாச்சிட்ட ரோட்டு வேட்டி ரோடு கூட்டுது ஏக்கர் வச்சுக்கிறது முடிங்கால் மட்டும் ஏக்கர் நிலம் இருக்குல்ல ஒரு தேவார பாடசாலை அவர் சொன்னது ஒரு தேவார பாடசாலை ஒண்ணு வை ஒரு கட்டடம் வாங்க அதுல தேவார பாடசாலை தேவார ஓதுவார போட்டு தேவாரம் சொல்லிக் கொடுக்க சொல்லு பத்து பிள்ளைகள் அதுல படிக்கட்டும் மூன்று வேலை பிள்ளைகளை நல்லா சாப்பிட சொல் சனிக்கிழமை புதன்கிழமை எண்ணெய் கொடுத்து தேச்சுக்க சொல் ஆறு மாசத்துக்கு ஒரு வேட்டி ரெண்டு துண்டு குடு இந்த புண்ணியத்தை செய் அப்படின்னு சொன்னார் இந்த ஓதுவார் நாளைக்கே செய்து விடட்டுமான்ட்டார் அவர் யாரு இந்த முழங்கால் மட்டும் வேட்டி உடனே செங்கடி பிள்ளையார் கோயில்ல ஒரு வீடு வாங்கப்பட்டது மறுநாள் ஒரு வார்த்தியார் ஒருத்தரை போட்டாங்க அவர் நடராஜ ஓதுவார் பேர் உடனே ஒரு பாடசாலை தொடங்கப்பட்டது அந்த பாடசாலை தான் முதலியார் தேவார பாடசாலை சிதம்பரத்துல செங்கண்ணிய பிள்ளையார் கோயில்ல இருந்தது என்ன சொன்ன இருந்தது இப்போ பத்து வருஷமா அந்த பாடசாலை இல்லை நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி அவங்கள்ட்ட சொன்ன அந்த பாடசாலையை நிறுத்தாதீர்கள் வேண்டாம் வேண்டாம் நூறு ஆண்டுகளுக்கு மேல நடந்தது அந்த பாடசாலை அந்த பாடசாலையில படித்தவர்கள் தான் இன்னைக்கு வெளியில தேவாரம் படிச்சிட்டு இருக்கிறவங்க அதுல படிச்சவங்கள்ட்ட படிச்சவன் இப்ப நான் வந்து அந்த பாடசால படிச்சவங்கள்ட்ட படிச்சவன் பாடசாலை தாத்தா மேல வீதியில ஒரு பாடசா இருக்க அண்ணாமரை சுட்டியார் மாணவர்கள் வெளியே வந்தார்கள் இதிலையும் படித்து மேலே வந்தார்கள் இந்த சிதம்பரம் இந்த முதலியார் தேவர் பாடசால வந்தது இந்த பாட்டுனால தான் வந்தது என்று சொன்னார்கள் அப்ப இது அவலயமான பாட்டா இதை பாடக்கூடாதான் ாலே இறவுரை மாதிரி அறவுரை கிடைக்காது என்பதை நாம் எண்ணிக்கொள்ளும் இந்த பாடலை குந்தவினாட்சியார் ராஜராஜ சோழனுக்கு சொன்னார் கேட்டான் உள்ளங்குடைந்து போச்சு அவனுக்கு எப்படி பாடல்களா எங்கே கிடைக்கப் போகிறது என்னுடைய ஆயுள்ள தேவாரத்தை பார்ப்பேனா ஏங்கின வேளையில் தான் இந்த திருநாரையூர்ல பிள்ளையார் பேசுகிறார் நம்பியாண்டார் நம்பி கொடுத்த உணவுகளை நவேதத்தை உண்ணுகிறார் அவரோடு அவர் பேசுகிறார் என்று கேள்விப்பட்டு நேர போனார் அவரை போய் கேட்கலாம் புராணம் சொல்லுகிறது எத்தனையோ வண்டி கொழுக்கட்டையை கொண்டு சாமிக்கு முன்னே வச்சானா எத்தனையோ வண்டி வாழைப்பழங்களை கொண்டி வச்சானா ஏ சாமி சாப்பிடுறாரு அப்படின்னு எத்தனையோ தேங்காயை உடைத்து வைத்தான் எவ்வளவோ பழங்களை வைத்தான் நாம வைப்போமா கோயிலுக்குன்னு ஒரு வாழைப்பழம் கோயிலுக்குன்னு ஒரு தேங்காய் கோயிலுக்குன்னு ஒரு பிரசாதம் அந்த பிரசாரத்தில் கல் முள் அதில் இல்லாததும் ஒன்றும் இல்லை அந்த பிரசாரத்தை நாம் சாப்பிட முடியாது பிச்சுக்காரன்ட்டு போட்டால் கூட சாப்பிட மாட்டோம் இந்த தேங்காயை உடைச்சாத திருவக்கூட முடியாது அப்படி ஒரு தேங்காய் அப்படி ஒரு வாழைப்பழம் இல்லையா தவறு கோயிலுக்குன்னா நம்மளுக்கு வாங்கிறதை விட நன்றாக செய்யணும் சிதம்பரத்தில் பார்த்தீங்களா சிதம்பரம் சக்கர பொங்கல்னு பேர் போனது இங்கே வெளியில விற்பான் சொல்லாதீங்க உள்ள சாமிக்கு போடுறா பாருங்க அது அந்த மாதிரி சக்கர பொங்கல் தான் இந்த மூலகத்திலையும் கிடையாது கோயில் கிடையாது சக்கர பொங்கல் சொன்ன ஒரு தர சாப்பிட்டு பாத்துட்டான்னா அது நாக்குற ஊரும் சிதம்பரத்துல இந்த இன்னொன்னு போடுவான் சம்பா அதாவது மிளகு சாணம் கிடைக்காது அது போல அப்படி கிடைக்காது சாப்பாடும் அப்படி கிடைக்காது இல்லையா ஆமா கொண்டி வச்சான் சுவாமி அவளையும் பிள்ளையார் சாப்பிட சொல்லுங்க சுவாமி என்ன பண்ணி ஆண்டார் நம்பி சுவாமி இத்தனையாலும் நான் ஒரு பத்து கொழுக்கட்டை தான் கொடுத்தேன் சாப்பிட்ட நீ ராஜராஜ சோழன் வந்திருக்கிறார் மோதனும் ஒரு வண்டி கொண்டு வந்திருக்கிறார் அது நிவேதனம் பண்ணிக்கணும்னா அத்தனை சாப்பிடுட்டார் இதுல இருந்து வண்டி கணக்கில் கொண்டு வந்திருப்பான் நிறைய கொண்டு வந்திருப்பான் என்பதற்கு வண்டி வண்டியா கொண்டு வந்தான்னு எழுதியிருப்பார்கள் நான் நினைக்கிறேன் சரி எப்படியோ ஒண்ணும் அவ்வளவு சாப்பிட்டுட்டார் பிள்ளையார் அவர்கிட்ட பேசுற வேலை இல்லையா மெதுவா ராஜராஜ சோழன் நம்பியாண்டார் போய் கேட்டார் ஐயா எனக்கு ஒரே ஒரு குறை உண்டு என்ன குறை தெரியுமா மூவர் பாடிய தேவாரம் என்று ஒரு நூல் இருக்கிறதாம் தமிழ்நாட்டில் அது எங்க இருக்குன்னு கேட்டேன் தமிழ் புலவர்களுக்கு தெரியல தமிழ்சி பாடல்களுக்கு தெரியல யாருக்கும் தெரியல கிடைக்கல எனக்கு அந்த நூல் எங்க இருக்கிறது எப்படி கிடைக்கும் சாமியை கேட்டு சொல்லுங்க கேட்போம் சுவாமி சாப்பிட்டு முடிஞ்சது சுவாமி விண்ணப்பம் மூவர் பாடிய தேவாரம் ஒரு நூல் எங்கே இருக்கிறது அது கிடைப்பதற்கு என்ன வழின்னு ராஜா சோழன் கேட்க அப்படியா சிதம்பரத்திலே வடமேற்கு மூலையில உட்பிரகாரத்தில் வடமேற்கு மூலையில் ஒரு அறை இருக்கிறது அந்த அறையில் இருக்கிறது மூவர் தேவாரம் அப்படி சொன்னாராம் பிள்ளையார் அப்படியா பிள்ளையார வணங்கி விட்டு நம்பியாண்டார் நம்பியை அடைத்துக் கொண்டு நேர போய் அந்த வடமேற்கு முறையில் பார்த்தா ஒரு ரூம் இருக்கு அது பூட்டிருக்கு சீல் வச்சிருக்கு அங்க இருக்கிறது கட்ட இது வந்து யாரோ திருஞாசம் வந்துரு தான் வைக்கிற தடவை அவங்க பாண்ட நூல் அதுக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க அதை யாரும் திறக்கப்படாதுன்னு சொல்லிவிட்டாங்க அது எத்தனையோ ஆண்டு காலமாக அது மூடி இருக்கிறது இதை திறக்கணுமே கேட்டான் முடியாதுன்னு தீட்சிதர்கள் அந்த அடியாடிய சுந்தரல்ல திருவாரூர் சிவனே சொன்னான் அப்படின்னு சொன்னா அந்த தில்லைவாழ் அந்த பெருமையை என்னத்தை சொல்றது இல்லையா அவர்கள் போய் இதை திறக்கணும் சொன்ன உடனே அவர்கள் திறக்கப்படாது மூவர்கள் வந்தா தான் என்று சொல்லிட்டாங்க பண்ணி மூவர்கள் எப்படி வர முடியும் அவர்கள் ஆண்டவன் திருவடியை சேர்ந்து விட்டார்களே அப்படின்னு சொல்லிவிட்டு சூசகமா மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு சரி போனா போயிட்டு அப்புறம் நால்வர் திருவுருவம் இங்க இருக்கவா கோயில் இருக்கு அதுக்கெல்லாம் அபிஷேக ஆராதனை பண்ணி திருவீதி உலாவிட நினைக்கிறேன் செய்யலாமான்னு கேட்டான் செய்யலான் எப்படி செய்யறான் பாருங்க நால்வருக்கு அபிஷேகம் நடந்தது வாகனத்தில் வச்சு கட்டி பிரகாரத்தில் தூக்கிட்டு வந்தாங்க அந்த வடமேற்கு மூளைகிட்ட வந்து நெருத்திங்க மூவர் வந்தாச்சு கதவை திறங்க இந்த உருவம் மூவர் இல்லன்னு சொல்ல முடியாது முடியுமா முடியாது நல்ல சூழ்ச்சி சூழ்ச்சி இல்ல நல்ல எண்ணம் பண்ணிவிட்டான் ராஜராஜ சோழன் அதை விட நமக்கெல்லாம் தேவாரம் கிடைக்கணுங்கிற பிராப்தி இருந்தது சைவர்களுக்கு அதற்காக ராஜராஜ சோழன் அந்த வேலையை செய்துவிட்டான் ராஜராஜ சோழனை நான் மறந்ததே இல்லை மறக்கவே மாட்டேன் அழுதினமும் நம்பி ஆண்டா நம்பியும் நினைப்பேன் ராஜராஜ சோழனையும் நினைப்பேன் ஏன் நான் தேவாரத்தை கொடுத்தேன் அப்படி கிடைச்சிருக்கும் தரங்கடா இதை சூழ்ச்சி என்று சொல்ல முடியாது தன்னுடைய பேர் அறிவினால் செய்து விட்டான் ஆமா தில்லைவா வந்தவர்கள் ஏமாந்து விட்டார்கள் என்று சொல்ல முடியாது அதுவும் சொல்ல முடியாது மூவர்கள் வந்து விட்டார்கள் கதவை திறந்த திறந்து கதவை திறந்தால் கதவை திறக்க முடியல ஒரே கரையான் புத்து செல் கரையான்புத்து கதவை திறக்க முடியல கதவை தள்ளி விட்டு பார்த்தா கரையான் புத்து மேல வரல இருக்கு கரையான் புத்து தான் தெரியாத எட்டு சுவடி தெரியல கதா தான் கரையான் புத்து தானே இருக்கு எட்டு சுவடி எங்க இருக்கும் எப்படி எடுக்கணும் கரையான் எட்டுச்சுவடியில் வந்து விட்டு எப்படி எடுக்கணும்னு பக்கத்தில் ஒருத்தர் சொன்னாரா குடங்குடமா தண்ணியை கொட்டக்கூடாது குடங்குடமா எண்ணெயை கொட்டணும் எடுக்கணும்னு சொன்னா கொண்டு வாடங்குடமா எண்ணெயை கொட்டி எடுத்து பார்த்தார்கள் எடுத்து ஒவ்வொரு ஏடா எடுத்து நம்பியாண்டார நம்பி ராஜா சான் ஒவ்வொரு ஏடா கொடுக்கிறது ஒரு சில முழு அதிகம் இருந்தது ஒரு ஏடுகள்ல பாதி பாட்டு போயிருந்தது ரெண்டு பாட்டு போயிருந்தது ஒரு பாட்டுல பாதி இல்லை இப்படியா கிடைச்சது கடவுளே ராஜா அப்படின்னு அழுகுறான் ராஜா சொன்னாராம் இவ்வளவும் திருமுறை கண்ட புராணத்தில் வருகிறது எனக்கு ஆதாரம் அதுதான் அப்ப அசரீதியாக நடராஜ பெருமான் சொன்னாலும் அசரீனா என்ன அர்த்தம் இது சரீரம் அந்த வெறும் வெளி ஒலி மாத்திரம் வரும் அதுக்கு சரீரம் இல்லாததுன்னு அர்த்தம் அதுக்கு தான் அசரீதினு வேறு அதான் கடவுள் வாக்கு என்று சொல்லுவோம் ராஜராஜ சோழனே உனக்கு வேண்டியதை மாத்திரம் வைத்திருக்கிறேன் ஏனே பதிகங்களை நானே அழிக்கச் செய்து விட்டேன் அது உனக்கு தேவையில்லை இருப்பதை எடுத்துக்கொண்டு மகிழ்ந்து கொள் என்று சொல்லிவிட்டான் நடராஜ பெருமான் ஆண்டவன் சொல்லி தேற்றுகிறான் சொல்லும் போது அந்த தேற்றம் அவருக்கு கிடைச்சு போச்சு கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு எடுத்துட்டார் எவ்வளவு கிடைத்தது அப்படின்னு கேட்டா சம்பந்தர் வந்து பதினாறாயிரம் பதிகம் பாடினார்கள் என்று கணக்கு சொல்லுகிறார்கள் பதினாறாயிரம் பதிகம் இன்னைக்கு இவர் கையில் ராஜராஜ சோழன் கையில் கிடத்தது எத்தனை தெரியுமா முன்னூத்தி எண்பத்தி மூணு திருப்பதிகம் ஒரு ஆயிரம் கூட இல்லை இந்த முன்னூத்தி சைவ உலகம் திரும்பி பார்க்கிறதா எங்கேயோ தூக்கி எறிந்து விட்டார்கள் தினசரி வருகிற பேப்பருக்கு கொடுக்கிற மரியாதை கூட இதுக்கு இல்லை வருத்தத்தோடு சொல்றேன் ஆமா மறுபடியும் எடுத்து பார்த்தான் அப்பருடைய பதிகம் நாற்பத்தி பதிகம் பாடினார் என்று வரலாறு கிடைக்கிறது இன்னைக்கு கிடைத்தது அப்பர்ல முன்னூத்தி பதிகம் அற்ற லட்சம் பெறும் என்று சொல்லுவார் வாரியார் ஒரு அச்சரம் லட்சம் பெறும் அதே மாதிரி தேவாரமும் அச்சரம் லட்சம் பெறும் பார்க்கலயே படிக்கலயே இன்னைக்கு இருப்பது அப்பர் முன்னூத்தி பன்னிரண்டு பதிகம் சுந்தரர் முப்பத்தி பதிகம் பாடினார் என்று வரலாறு இருப்பது நூறு பதிகம் எல்லாம் மொத்தம் சேர்த்தா எத்தனை பாடல்கள் இருக்கிறது முப்பத்தி ஒன்பது பாடல்கள் நமக்கு கையில இருக்கிறது அதுதான் எட்டாயிரத்து இருநூத்தி முப்பத்தி ஒன்பது பாடல்கள் இருக்கிறது எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு திருப்பதிகங்கள் இருக்கிறது இதை படிக்கணும் இது பாடணும் டாக்டர் ஊவே சாமிநாதையர் எழுதி வைத்திருக்கிறாராம் ஒன்று மேருமலையை நாம கண்டு வணங்கினால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ மேருமலையே அந்த மலையை கண்டு நாம வணங்கினா என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதைவிட கோடி மடங்கு புண்ணியம் கிடைக்கும் தேவாரம் படித்தால் அப்படின்னு எழுதி வைத்திருக்கிறாராம் தமிழ்தாத்தா டாக்டர் ஊவே இது தமிழ் மக்கள் காதலை ஏறுமா இல்ல சைவ மக்கள் காதல தான் ஏறுமா ஏற வேண்டும் சிவன் அருளால் இப்போ நம்ம கையில எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு இருக்கிறது என்று சொன்னேன் ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன் கொஞ்சம் காதால் கேட்டு விடுங்கள் இந்த வருகிற இருபதாம் தேதி என்னுடைய கண் அறுவை சிகிச்சைக்கு செல்லுகிறேன் எனக்கு இடது கண் அறுவை சிகிச்சைக்கு செல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறது ாலே அடுத்த மாதம் நடக்க வேண்டிய இந்த திருமுறை இசை நடத்துவதற்கு இல்லை நவம்பர் மாதத்தில் நிச்சயமாக பதினாலாம் தேதியும் வருகிறோம் ஆமா அதுல நிச்சயமாக உண்டு அதுக்கு நிச்சயமா தவறாமல் நான் வந்து விடுவேன் மீண்டும் ஒரு தடவை சொல்றேன் அடுத்த மாதம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை இங்கே இந்த திருமுறை இசை என்னுடைய கண் தகராறுனாலே நடப்பதற்கு இல்லை குற்றவாளி நான் தான் நவம்பர்ல பதினாலாம் தேதி வருகிற இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை நிச்சயமாக நான் வந்து விடுவேன் இந்த ஒரு மாதம் மாத்திரம் என்னை நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு அதிலே பன்னிரண்டாகிவிட்டது இந்த பதிகங்கள் கிடத்தியது மாத்திரம் சொல்லி நான் நிறைவேற்றிக்கொள்வேன் இப்பொழுது பிரசண்ட நமக்கு எழுநூத்தி பதிகங்களும் அதாவது எண்ணாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒன்பது பாடல்களும் நமக்கு இருக்கிறது இது தெய்வம் கொடுத்தது திருஞான சம்பந்தர் தெய்வமே திருநாவுக்கரசர் தெய்வமே சுந்தர தெய்வமே அப்படி தெய்வமானதுனால்தான் கோயில்ல அவர்களை சாமியோட சாமியா வச்சு பூசை பண்றாங்க தெரியுமா ஆமா அதற்கு இன்னொரு வரலாறுல நான் சொல்ல வேண்டிய மிச்சம் இருக்கிறது நான் குறிப்பெடுத்து வைத்திருக்கிறேன் எப்படியும் நான் நவம்பரில் நான் இதனை சொல்லிவிடுவேன் என்று சொல்லி ஒரு தேவாரம் சிதம்பரத்து தேவாரம் ஒன்று சொல்லி சரியாக மன்னி பனிரெண்டு ஆகிவிட்டது ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் மன்னித்து விடுங்கள் சிதம்பரத்து தேவாரம் ஒன்று சொல்லி பஞ்சாட்களம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவேற்றிக் கொள்வேன் நாமெல்லாம் தமிழ்ச்சி சங்கத்துக்கு மிகவும் மிகவும் கடமைப்பட்டு இந்த மாதிரி சொல்லி பேசி காட்ட வேண்டும் என்று நான் தமிழிசை சங்கத்தாருக்கு எழுதி எழுதி கொடுத்தேன் அவர்கள் நமக்கு எனக்கு கொடுக்கலாமா என்று ஒரு வருடம் எண்ணினார்கள் எண்ணி துணிக கருமம் எண்ணுவம் என்பது இழுக்கு என்பதற்கு ஏற்ப ஒரு வருடம் எண்ணி பார்த்து சுவாமிநாதனுக்கு இதை கொடுப்பதனால தவறொன்றும் இருக்காது என்று எண்ணி கொடுத்திருக்கிறார்கள் எத்தனையும் நான் கடமைப்பட்டு இருக்கிறேன் இத்தனை பேருக்கும் நான் தேவாரத்தை பற்றி சொல்லவும் வெளியில் ஒரு கோயில் வச்சே மணி அடிப்பான் ஒருத்தன் அந்த இடங்கள் எல்லாம் இருக்கும் அது இல்லாமல் பரப்புவதற்குத்தான் இந்த இடத்தை நான் கேட்டேன் பெரிய மனத்தோடு அருள் மனத்தோடு இந்த தமிழ சங்கத்தார் கொடுத்திருக்கிறார்கள் எத்தனை நன்றி செலுத்தினாலும் எத்தனை நன்றி செலுத்தினாலும் அதற்கு தகராது நீங்கள் சங்கத்தாருக்கு ஒரு கடிதம் எழுதினாலும் கூட தேவை நல்லது தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் எழுதுங்கள் இப்படி நீங்கள் செய்வது தமிழ்ச்சியை போற்றுவதாகவும் தெய்வத்தை வளர்ப்பதாகும் நல்ல செயல் செய்திருக்க எழுதிவிட்டால் அது அவர்களுக்கு அல்லவா ஆமா அதை செய்து விடுங்கள் அது நல்லது என்பதை கேட்டுக்கொண்டு ஒரே ஒரு சேம்பரம் தேவாரமும் பஞ்சாட்டமும் சொல்லி நிகழ்ச்சியை நிறைவேற்ற புருவமும் கொவ்வை செவ்வாயிற்கும் சிரிப்பும் பனித்த தடையும் பவளம் போல் மே நீ இனித்தும் உடைய எடுத்த பொட்பாதமும் காணப்பெற்றார் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே இந்த மாநிலத்தே மனித்த புரவியும் வேண்டுவதே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 Oh, Nama Jevaya, Jevaya Nama Om namah शिवाय शिवाय नमः Om namah शिवाय शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः नमः पार्वती पदये The Nauru Raya Shivani Bhottis